நாங்கள் மேற்கில் நபி அணிவசல்ல அவர்கள் எங்களுக்கு பின்னால் வந்து அசர தொழுகையின் நேரம் நெருங்கிவிட்ட நிலையில் நாங்கள் குழு செய்து கொண்டிருந்த போது நபி சொல்லு அணகி வசல்லம் அவர்கள் எங்களை வந்தடைந்து விட்டார்கள் அப்போது நாங்கள் எங்கள் கால்களை தண்ணீரால் தடவி கொண்டிருந்தோம் அதை கண்டதும் குதிங்கால்களை சரியாக கழுவாதவர்களுக்கு நரகம்தான் என்று இரண்டு அல்லது மூன்று தடவை தமது குரலை உயர்த்தி சொன்னார்கள்